அவர்களின் முறையை கேட்டேன் அல்லாகவே அவர்கள் புகழ்ந்து போற்றி உபதேசம் செய்தார்கள் அப்போது அறிந்து கொள்ளுங்கள் பெண்களிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள் உங்களிடம் கட்டுப்பட்டு உள்ளவர்கள் எனினும் அவர்கள் அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வையுங்கள் கடுமையாக இல்லாமல் லேசாக அடியுங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக வேறு வழியை தேர்ந்தெடுக்காதீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவியரிடம் உங்களுக்கு உரிமை உண்டு அவர்களிடம் உங்கள் உரிமை என்பது உங்கள் வெறிப்பில் நீங்கள் விரும்பாதவர்களை உட்காராமல் இருக்க செய்வதும் உங்கள் வீடுகளில் நீங்கள் விரும்பாதவர்களை அனுமதிக்காமல் இருப்பதுமாகும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் அவர்களுக்குரிய உரிமை என்பது அவர்களுக்கு உடுத்தவும் அவர்கள் உண்ணவும் தருவதில் அவர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும் என நபி சொல்லு அலிஹம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று ஒன்று ஆறு மூன்று இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்